வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள துரத்தும் மரணம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் நாம் எதைக் கண்டு அஞ்சி அது நம்மை பயமுறுத்துகிறது சில நேரங்களில் புதிய ஊருக்கு செல்ல நேர்ந்தால் நாம் மனிதர்களை சந்திப்பதற்கு முன் நாய்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அந்த நாய்களில் எல்லா நாய்களுமே காலைச் சுற்றும் நாய்களாக இருப்பதில்லை சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படிக்க நேர்ந்தது ஒரு குழந்தையும் அது பிரியமாக வளர்த்த நாயும் சென்று கொண்டிருந்த போது எங்கிருந்தோ கிளம்பிய தேனி கூட்டம் ஒன்று அவர்களை சுற்றி வளைத்தது அந்த தேனீக்கள் குழந்தையை தாக்குவதற்கு முன்பாக அந்த நாய் குழந்தையின் மீது விழுந்து அதை முற்றிலுமாக மூடி தேனீக்களின் தாக்குதலை தான் தாங்கிக் கொண்டு இறந்து போனது இதுபோன்ற அற்புத நிகழ்வுகள் மனிதன் எவ்வளவு மாறினாலும் பரிணாம வளர்ச்சியில் நாய்கள் இன்னும் மாறாமல் இருக்கின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்றன நடமாடி வருகின்றன அவற்றில் ஒரு சில நாய்கள் நடுநிசி நாய்களாக வருகின்ற புதிய முகங்களை துரத்தி அவர்களுக்கு வரவேற்பை தருகின்றன அந்த நாய்களைக் கண்டு ஓட ஆரம்பித்தால் அவையும் பின்னாலேயே ஓடி வருகின்றன பொதுவாகவே நாய்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் காலின் இரண்டது விரலை மோப்பிடித்து அவை மனித வாசனையை ஞாபகத்தில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன நாய்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமுமே நாமே நாம் எதிர்த்து நின்றால் காணாமல் போகும் நம்மை பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தூக்கு மேடைக்கு போவதற்கு முன்னால் அரை மணி நேரம் இருக்கின்ற போது அந்த கைதிகள் மிகுந்த தெளிவோடும் மிகுந்த மகிழ்ச்சிகளுடனும் காணப்படுகிறார்கள் என்று முதல் நாள் இரவில் எல்லாம் இருந்த பயம் அவர்களை விட்டு கடைசி நேரத்தில் விலகிவிடுகிறது காரணம் என்று முடிவான பிறகு அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகிவிடுகிறார்கள் மரணம் என்பது ஒரு குறியீடு அது மனிதனை கவலையில் ஆழ்த்துகின்ற குறியீடு மட்டுமல்ல வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களின் போதும் அவனை பிடித்திருக்கின்ற ஆட்டத்தின் வெளிப்பாடு ஒரு அழகிய ஜென் கதை உண்டு டான்சான் என்பவர் ஒரு புத்த துறவி வாழ்க்கையை உணர்ந்தவர்கள்தான் ஆழ்ந்த உள்ளுணர்வால் மரணத்தையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இது துறவிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண மனிதர்களுக்கு கூட சில நேரங்களில் ஒருமித்த உள்ளுணர்வின் அடையாளமாக சில நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை உண்டு டான்சான் தன்னை மரணம் தழுவிக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதை முற்றிலுமாக உணர்ந்து தன்னுடைய கடைசி நாளன்று அறுபது போஸ்ட் கார்டுகளை வாங்கினார் அவற்றில் ஏதோ எழுதி முடித்தார் பிறகு தன் உதவியாளரை அழைத்து அவற்றை உரியவர்களிடம் சேர்த்துவிடச் சொல்லிவிட்டு அந்த கார்டுகள் சில இன்னமும் ஜென் அடாலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கார்டுகளில் அவர் எழுதிய வாசகம் நான் இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு செல்கின்றேன் இது என்னுடைய இறுதி அறிவிப்பு இரண்டு என்பது நம் மரணத்தை நம்மால் அறிவிக்க முடிவதில்லை ஒருவேளை முன்கூட்டியே தெரிந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன்னாலேயே நம் பயமே நம்மை வீழ்த்திவிடும் டான்சனுடைய வாழ்க்கை துறவிகளுக்கு ஓர் அடையாளம் மரணம் என்பதும் ஓர் அத்தியாவசியமான நிகழ்வு என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்களால் மரணத்தை அறிந்து கொள்ள முடியும் மரணத்தை வெல்வது என்பது மரணத்தை அடையாமல் இருப்பது அல்ல மரணம் என்கின்ற முற்றுள்ளை கார்புள்ளியாக மாற்றிக்கொள்வது தன் செயல்பாடுகளாலும் எச்சங்களாலும் அன்பினாலும் கருணையினாலும் மட்டுமே இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது ஆம் கண்களை கொடுத்து பிறர் வெளியின் மூலமாக உலகத்தை பார்ப்பது இதயத்தை தந்து வேறொருக்கு வாழ்க்கையை தொடர செய்வது ரத்தத்தை கொடுத்து இன்னொருவர் வாழ்க்கையை தொடரச் செய்வது ஆகியவற்றில் அடங்கியிருக்கிறது மரணத்தை வெல்லும் முயற்சி நன்றி வணக்கம்